ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதாநகம் நாம் ஒவ்வொருவரும் மோட்சானந்தத்தை அனுபவிக்கிறதுதான் நம்முடைய பரமபுருஷார்த்தம் முக்கியமான குறிக்கோள் அந்த மோட்சத்தை நாம் அடையறத்துக்கு ஞானப் பிராப்திங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த ஞானத்துக்கு ஞானத்தை அடையிறதுக்கு சாதனங்கள் நிறைய சொல்லியிருக்கா மகரிஷிகள் உபனிஷத்துகளும் சொல்கிறது அதில் முக்கியமாக சந்யாசாசிரம்கிறது ஒரு முக்கியமான சாதனம் சன்னியாசிகளுடைய பெருமைகள் நிறைய சொல்லியிருக்கா ரிஷிகள் அதுதான் நாம் பார்த்துன்னு வரோம் சாக்ஷாத் பகவானுடைய சுரூபமாக சன்னியாசிகளை சொல்லியிருக்கா ரிஷிகள் தான் லோகத்திலேயே வேடிக்கையாக ஒன்று உண்டு என்னென்னா கர்மாக்களில் ஒன்றும் சத்த இல்லை கர்மாக்கள்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் குடும்பத்தை நடத்த முடியலன்னா சன்னியாசியாக போயிடலாம் அப்படின்னு விளையாட்டாக சொல்கிறது ஆனால் அப்படி இல்லை விஷயங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சன்னியாசாசிரமத்தினுடைய பெருமைகளை சொல்லும்போது தசபிர்ஜென்மபிர்வேதா வேதார்த்தென்மசு சஹசிர ஜென்மபிர் எஜ்வா சந்யாசோட்டிஜென்மசு அப்படின்னு பத்து திரவ நம்ம மனுஷன்மாவை எடுத்துதான் பத்தாவது பிறவியில்தான் நமக்கு வேதத்தை படிக்கக்கூடியதான தகுதி நமக்கு கிடைக்கிறது வேதார்த்த சத ஜென்மசூ வேதமும் படிச்சு அர்த்தமும் தெரிஞ்சுக்கணும்னா நூறு திரவ மனுஷனாக நாம் பறந்து வரணும் சகசிர ஜென்மபிரி எஜ்வா வேதமும் அத்தியனம் பண்ணி வேதத்துக்கு அர்த்தமும் தெரிஞ்சுண்டு வேதத்தில் சொல்லப்பட்ட யாகங்கள் யஜ்யங்கள் பண்ற பண்றதுக்கு ஆயிரம் ஜென்மா மனுஷன்மாவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்றான் சந்நியாச கோட்டி ஜென்மசு அதுபோல நமக்கு இந்த சந்நியாசாசிரமம் கிடைக்கணுமான கோடி தடவ மனித பிரிவையை நாம் எடுத்திருக்கணும் அப்போதான் நமக்கு இந்த சன்னியாசாசிரமங்கிறது கிடைக்கும் அப்படின்னு அவ்வளோ உயர்வாக நமக்கு காண்பிச்சிருக்கா சன்னியாசிகளுடைய பெருமைகள் ஏன்னா சன்னியாசிகளை தரிசனம் பண்ணினாலே நமக்கு சித்தசுத்தி ஏற்படுறது அப்படின்னு பவிஷ்யத் புராணம் சொல்கிறது மூன்று காமனைக்காக சன்னியாசிகளை அர்ச்சனம் பண்ணணும் ஸ்ரீயா ஐஸ்வர்யம் நிறையா வரணுமானால் சன்னியாசிகளை ஆராதிக்கிறது மனசாந்தி வேணுமானால் சன்னியாசிகளை ஆசிரியிக்கிறது மோட்சம் நமக்கு சித்திக்கணும்னா சன்னியாசிகளை போய் அடையணும் அப்படின்னு இந்த மூன்று காமனைக்காக சன்னியாசிகளை நாம் பூஜிக்கணும்னு புராணங்கள் நமக்கு காண்பிக்கிறது அப்படி உயர்ந்த ஜென்ம இந்த சந்யாசாசிரமம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஜென்மம் அது ஒரு பிறவியாகவே சொல்லியிருக்க சன்னியாசாசிரமம் வாங்கினோட்டா அது ஒரு பிறவி அது ஒரு ஜென்மம் மேலும் இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டால் நாம் இப்போ லௌக்கிகமாக பார்த்தா குழந்தைகள்லாம் நன்னாக படிச்சு வந்து வெளிநாடுகளில் நல்ல உயர்ந்த உத்தியோகம் கிடைக்கணும்னா சிபிஎஸ்சியில் குழந்தைகளை சேர்க்கறது அப்படின்னு இப்போ இந்த நாளில் சிபிஎஸ்சி உள்ள ஸ்கூலில் குழந்தைகளை சேர்த்தா இங்கிலீஷை சரளமாக பேசுறதுக்கு வரும் வெளிநாட்டுக்கு அது ரொம்ப சௌரியமாக இருக்கும் அப்படின்னு நம்ம குழந்தைகள்லாம் சிபிஎஸ்சியில் சேர்க்கிறோம் எல்கேஜிலிருந்து அது போல தான் தகப்பனார் பையனுக்கு என்ன பண்ணுறாருன்னா உபநயனத்தில் காயத்ரிய உபதேசம் பண்ணுறார் அந்த காயத்ரி எப்படி இருக்குன்னா முதல்ல பிரணவம் பிரணவம்னா ஓம்காரம் அப்புறம் வியாகிருதி வியாக்த்தின்னா பூர்பு வசுவகாங்கிறது வியாகிருத்தின்னு பேரு பிறகு காயத்ரி மந்திரம் இந்த பிரணவம் வியாகிருதி அந்த மந்திரம் மூணும் சேர்ந்ததுக்கு தான் சாவித்ரின்னு பேரு அதுதான் தகப்பனார் முதல்ல உபதேசம் பண்ற பையனுக்கு இந்த காயத்ரி அடிப்படையாக வச்சிருந்து வேதத்தை அத்தியனம் பண்றோம் வேதம் பிராமணம் ஆரண்யக்கம் உபனிஷத்துன்னு நான்கா இருக்கு வேதம் அதுல சம்ஹிதா முதல்ல அப்புறம் பிராமணம் அப்புறம் ஆரண்யக்கம் அப்புறம் உபனிஷத்து இவ்வளவு வித்தியும் எதுக்குன்னா நம்மை மோக்ஷத்து மோக்ஷம் வரைக்கும் கொண்டு போறதுக்கு தான் இவ்வளவையும் பண்ணின பிறகு இந்த சந்நியாசாசிரமம் வாங்கிக்கிற பொழுது அந்த சந்நியாசாசிரமம் வாங்கிக்கிற அந்த காரியக்கிரமத்தில் பார்த்தா தெரியும் என்னென்னா அந்த வேதம் நான்கு பாகங்களாக இருக்கு சம்ஹிதா பிராமணம் ஆரண்யக்கம் உபனிஷத்துன்னு அதில் இந்த நாளையும் ஒன்றாக பண்ணுறது முதல்ல வேதம்னு பண்ணி அந்த வேதத்தையும் காயத்ரிக்குள்ளே அடக்கி அந்த காயத்ரியையும் வியாகிருதிக்குள்ளே அடக்கி அந்த வியாகிருத்தியையும் பிரணவம்னு சொல்லக்கூடிய ஓம்காரத்தில் அடக்கி அந்த சன்னியாசிகள் வச்சிருந்துருக்கா நாம் கட்டுக்கட்டாக எவ்வளவு மந்திரங்கள் சொல்லி பண்ணுறோமோ அவ்வளவும் அவர்களுக்கு பிரணவத்தினாலேயே சித்திக்கிறது ஜபம் பண்ணுற அந்த ஓம்காரத்துக்கு அத்தனை பெருமைகள் இருக்குது இதுதான் விதானம் அதேனால தான் சந்யாசாசிரமம் வாங்கிக்கணுமானா உபனிஷத்து படிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கணும் உபனிஷத்து படிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கணும்னா வேதாத்தியனம் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்கணும் வேதாத்தியனத்தில் யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா காயத்ரி உபதேசம் யார் பண்ணிட்டுருக்காலோ அவர்களுக்கு தான் வேதாத்தியனத்தில் அதிகாரம் அப்படி வச்சிருக்கா அப்படி வேதங்களை பூரா காயத்ரிக்குள்ளே கொண்டு வந்து காயத்ரியையும் பிரணவம்னு சொல்லக்கூடிய ஓம்காரத்தில் வச்சு அவ அத்தனை கர்மாக்களையும் ஓம்காரத்தினாலேயே பண்ணுவாள் அவளுக்கும் எல்லாம் உண்டு ஸ்நானம் சந்தியா ஜபம் ஹோமம் எல்லாம் உண்டு எல்லாம் பிரணவத்தினாலேயே பண்ணுறது ஓம்காரம் அப்படி ஓம்காரத்தில் அத்தனை மந்திரங்களையும் வச்சு அவள் ஜபம் பண்ணி அதில் சாதிக்கிறான் மோக்ஷத்தை அதனால தான் அத்தனை பெருமைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி சன்னியாசிகளுடைய பெருமைகளை நிறைய சொல்லியிருக்கான் ரிஷிகள் மேலும் அவளுடைய கடைசி காலம் ஆயிடுத்துன்னா இப்போது நமக்கெல்லாம் கடைசி காலம் ஆயிடுத்துன்னா ஸ்மசானம் ருத்ரபூமியில் கொண்டு போய் வச்சு அக்னியில் கொடுத்துட்றோம் சரீரத்தை ஆனால் சன்னியாசிகளுக்கு அப்படி கிடையாது அவளுக்கு அதிஷ்டானம்னு ஒரு இடத்துல வச்சு அங்கே நாம் அவளை ஆராதிக்கிறோம் ஏன் அது மாதிரி அதிஷ்டானம்னு வைக்கணும் அவளை அப்படின்னா அதில் முக்கியமான ஒரு தத்துவம் இருக்குது அவள் அதிஷ்டானம் வைக்கிறதுக்கு அது என்ன தத்துவம் அது என்ன விபரங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்